ஆதியும் முங்கில்ல அரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வஞ்சவியோ நின்சவிதான் மாதேவல் வார்கடல்கள் வாழ்த்தியமாய்த்தொளி போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதாரமலையின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாங்காள் கிடந்தாள் என்னே இதே என் தோழி பரிசேலோரம்பாய் பாதம் பரஞ்சோதிக்கென்பாயிராப்பகல் நாம் பேசும் போதை போதி போதா ரமலிக்கே நேதமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீ சீவையும் சிலவோ விளையாடி ஏசுமிட மீதோ பின்னோர்களேத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லச்சுற்றம்பலத்துழிதனார்கன் பாரியாகோர் என்பாவகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைதிரவாய் பத்துடையீர்ன் பழகடியீர்ப்பாங்குடை புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்ட்பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோ மறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேரோர் எம்பாவா ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ணக் கிளி எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணைத் துயின்று அவமே காலத்தை போக்காதே அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்புருணை பாடி கசிந்து உள்ளம் உள்ளக்கு நின்றுகையா மாட்டோம் நீயே வந்து எண்ணி குரையில் துயினேலோரம்பா மாலறியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்பாய் தேன்வாய்படுறி கடை திரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் கொண்டு அருளிக்கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிதேலோரம்பாவாய் மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே ஓன் அதிதை பகராய் இன்னும் வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்தாட்கொண்ட ரூகுளும் கடல்பாடி வந்தோர்க்கும் வாய்திறவாய் உனே உருகாய் உனக்கே உரு எமக்கும் ஏன் ஓர்க்கும் தங்கோனை பாடேரோரம்ப அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னக்கு அறியான் ஒருவன் கேட்பே சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்திரப்பாய் சிவனன்றே வாய்திரப்பாய் தென்னா என்னா முன்னம் தீ தேர்மெழுகொப்பாய் என்ன நெய் என்ன ரயன் இன்ன முது என்று எல்லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதீ வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரித்தேலோரம்பாவாய் கோடி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் எம்ப எம்பும் வெண் சங்கங்கும் கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை கேடில் விடுப்பொருள்கள் பாடினோங் கேட்டிலையோ வாடிதன்ன உறக்கமோ வாய்திறவா ஆழியா நண்புடைமையா மாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனே ஏடேலோரம்பாவ முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துங்கப் பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ்மணிவோம் ஆங்க அவர்கே பாங்காவோம் அன்னவரே எங் கணவராவார் அவரு உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய்ப் பணி செய்வோம் இன்ன வகையே யமக்கு எங்கோ நல்குதியே என்ன குறையும் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவா கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லாப் பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோடன் தொண்டருளன் கோதில் குலத்தரந்தன் கோயிற்புணா பிள்ளைகேதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசு ஏலோர் எம்பாவா மொய்யார்த்தம் பொய்கைகேரன் மொய்யார் தடம் பொய்கைகேரன் கையார் குடைந்து குடைந்துன் கடல் பாடி ஐயா வழியடியோ ஐயா வழியடியோ and tungana நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் தில்லை தியாடும் தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி பழை சிலம்பலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்பூத்திகழும் பொய்கே குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் அடேலோரெம்பாவாய் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குறுகினத்தால் பின்னுங் அரவத்தால் தங்கள் மலங்கழுவுார் வந்து சார்தலீனால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவிற்புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையப்பும் புனல் பாய்ந்து ஆடேலோ காதார் குடையாட பைம்பூன் கலநாட போதை குடலாட வண்டின் குடமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் மாபாடி சோதி திறம்பாடி சூழ் கொன்றைத்தார் பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாதத் திறம்பாடி ஆடேர் எம்பாவா ஓர் உருகால் எம்பெருமான் என்றே நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய்வோ வாள் சித்தங்களை கூற நீரொருகாலோவா நெடுந்தாரே கண் பணிப்பார்கள் பேரறையானே பித்தொருவராமாறும் ஆரூர்வர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் பாரூருவ புண்முறையீர் வாயார நாம் பாடி ஏருவ பூம்புணல் வாய்ந்து முன்னிக் கடலை துருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடிமேற் பொன்னம் சிலம்பிற் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவினா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொடியாய் மழையேலோரம்பாவா பொடியாய் மழையேலோரம்பாவாய் செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதா கொங்குண் கருங்குடலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருடி செங்கமல பொற்பாதும் தந்தருளும் சேவகனை அங்கனரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானிப்பாடி நலம் திகழ நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து அடேல் ஓரெம்பாய் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று ரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரத்தார் போல் கண்ணாரி ரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமடிங்கி தரகையில் தாமகல பெண்ணாகி ஆனாய் ியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கடல்பாடி பெண்ணே இப்பூங்குணல் பாய்ந்து ஆடேரோரெம்பாய் உங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு படஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போங்கே எங் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்கே எங் கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்கே கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணக்கரிதே மக்கு எங்கோ நல்குதையே எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேரோர் எம்பாவியருளூகனின் ஆதியாம் பாதமனன் போற்றி அருளூகனின் ஆதியாம் பாதம போற்றி